அவர்கள் அவர்கள் நபி தொழுவதற்காக வாகனத்திலும் நடந்தோ வருவார்கள் அங்கு இரண்டு ரக்காய் தோழுவார்கள் மற்றொரு பின்வருமாறு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபி அலிஹி வசல்ல வாகனத்திலும் நடந்தோ குபா பள்ளிக்கு வருவார்கள் இது உமர் அலி அல்லாஹ் அவர்களும் செய்வார்கள் குபா என்பது மதினாவிற்கு அருகில் உள்ள ஒரு சிற்றூர்